நிகரட்ட அன்புடையவன் அல்லாஹுடைய பேரநாமத்தினால் இதனை நான் ஆரம்பம் செய்கிறேன் விழா புகழும் சர்வ வல்லமையை கொண்டு கோடானு கோடி படைப்புகளை படைத்து ரச்சித்து வருகின்ற ரகுலால் மீது சொந்தமானதாக அறிந்துள்ளார் சொலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலிந்தம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த நீருக்காக வேண்டு யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியாக அனைவரும் மீது அல்லாம் காலா அவருடைய நல்லேருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சில் பயந்து தம்புவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அம்மா உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாம்கால நல்லே அல்லாம் கால அருளாளனாக அன்பாளனாக இரக்கமுள்ளவனாக பாசமுள்ளவனாக இருக்கிறான் அவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தீகு இஸ்லாம் அன்பினுடைய மார்க்கம் ஆதரவினுடைய மார்க்கம் இரக்கத்தினுடைய மார்க்கம் அவன் எங்களுக்கு அனுப்பிய நபி கண்மணியான் முகமது அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் நபியே உங்களை நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு குரத்தியாகும் ாகத்தான் நாங்கள் உங்களை அனுப்பினோமே தவிர வேறு ஒன்றுக்காக வேண்டிய அல்ல என்று அல்லா சொல்லுகிறார் அல்லாவுக்கு ஆகாவுடைய அஸ்மாவல் மிக முக்கியமான இரண்டு மூன்று அஸ்மாவல் ாரி எனப்படக்கூடிய அந்த கருத்தை தரக்கூடிய அந்த சொல் அல் குரானிலே எழுபத்தி இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சுமாராக முன்னூத்தி இடங்களிலே வரக்கூடிய ஏரிய சொற்கு அன்பிக்கு பாசத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய நல்லே எனவே அல்லாஹு தாரா இரக்கமானவன் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் அவன் இந்த உலகத்திற்கு தந்த அந்த தீன் இரக்கத்துடைய மார்க்கமாக இருக்கிற ஆனாலும் சகோதரர்களே மிகவும்வாதம் கொூரம் தீவிரவாதம் என்ற கருத்துக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே பதிந்திருப்பதை நாங்கள் பார்ப்போம் இதற்கு அடிப்படையான காரணம் நாங்கள் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற இந்த எடுத்துவரிவிட்டோம் எமது பேச்சினாலும் அணியார் அல்லாஹு தாலா தன்னை ரஹ்மான் என்று சொல்லுகிறான் ரஹீம் என்று சொல்லுகிறான் ரவுப் என்று சொல்லுகிறான் இந்த இஸ்லாமத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுதுமா உங்களுக்கு நாங்கள் நேரான வழியாகவும் அருளாகவும் தான் அனுப்பி இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு அருளாக இல்லாமல் நாங்கள் உங்களை அனுப்பவே இல்லை நபியே என்று தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹால சொல்றார் அப்படிப்பட்ட மார்க்கம் சாந்தியின் மார்க்கம் சமாதானத்தின் மார்க்கம் இரக்கத்தின் மார்க்கம் இந்த உலகத்திலே இரக்கத்துக்கு முன் உதாரணத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் மற்றவர்களை ஆதரவளிப்பது தொடர்பாக மிகவும் விரிவாக பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா எந்த அளவு தூரம் இரக்கமானவர் என்றார் இந்த வானங்கள் பூமியை படைத்த நாளிலே அல்லாஹு தாலா இரக்கத்தை படைத்து அதனுடைய நூறு பகுதிகளிலே ஒரு பகுதியைத்தான் தூக்குகிறது என்றால் அந்த தொண்ணூத்தி ஒன்பதில் இருக்கின்ற இரக்கம் தான் அதற்கு காரணம் அல்லாஹாலா நாளை மறுமையில் அந்த நூறு அன்பையும் இரக்கத்தையும் பரிபூர்ணமாக பிரயோகிப்பான் என்று சொன்னார் பற்றி பாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற மிகவும் அடிப்படையான விஷயம் இந்த ரசூசல்லு அலிவசல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பயங்கரவாதியா ஒரு தீவிரவாதியார் இந்த உலகத்துக்கு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்பது ஒரு கொடூரமானது என்றுதான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய நேரடியாக ஒரு நாடும் ஒரு தீவிரவாதியாக ஒரு பயங்கரவாதியாக இருக்கவில்லை அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் இந்த முழு உலகத்தாருக்குமான ஒரு அருளாக ஒரு அருக்கடையாக ஒரு பேரளி பிளம்பாகத்தான் அமைந்ததே தவிர அவர்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு பயங்கரவாதத்திற்கும் அவர்கள் ஒத்துழைத்தவர்கள் அல்லா இரக்கம் உள்ளவன் அன்பானவன் அதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக கொடூரமானவர்களாக இருந்திருப்பால் இருந்திருந்தால் உங்களை மட்டும் இந்த மக்கள் எல்லோரும் விரண்டு ஓடியிருப்பார்கள் சொல்கிறார் சாதாரணமான ஒரு விஷயம் அலையம் அவர்களை கண்ட மாத்திரத்தில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது காரணம் அவருடைய முகத்தில் இருந்த குங்குகள் அவர்களுடைய வார்த்தையில் இருந்த கனிவு அவர்களுடைய நடவடிக்கைகளில் அந்த அரவணை அப்படி இருந்தால் அவர்கள் கொடூரமானவர்களாக இருந்தார் இந்த உலகத்துக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார் கடைசி ஐயத்தில் அவர்களோடு அப்படி ஒட்டி உறவாடி அவர்களுடைய பிரிவை நினைத்து கதறி அணிந்திருக்க மாட்டார்கள் நகராக ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாக வழி தவறி போனவர்களுக்கு வழி அவர்களுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே பங்கெடுப்பவர்களாக எங்கெல்லாம் அநீதியும் அக்கிரமும் இருக்கிறதோ அதற்கு எதிராக போராடுபவர்களாக அசத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக செல்லும் ராஹூ அலே செல்லம் அவர்கள் இருந்தார்களே தவிர அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி மனிதர்களை அடிமைப்படும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஏற்றுமதி செய்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் வைத்திருந்தார்கள் எந்தளவு தூரம் இந்த மனித சமுதாயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய தூதையை முன்வைத்து அந்த தூதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் தன்னையே அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு செல்லுவார்களோ என்று சொல்லிகாட்டு மனித சமுதாயத்தின் மீது அவ்வளவு அக்கறை அவ்வளவு அன்பு அவ்வளவு கரிசரை அப்படிப்பட்ட தூதர் எப்படி கைதர்வாதியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தூதர் எப்படி ஒரு தீவிரவாதியாக இருக்க முடியும் அல்லாவுடைய நேரடியாக சகாபாக்களுக்கு வர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களிலே யாராவது ஒருவர் தொழுகை நடாத்தினால் அந்த தொலுகையை சுருக்கமாக்கொள்ளட்டும் நோயாளிகள் இருப்பார்கள் பழவியர்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிக் காட்டினார்கள் அந்த அருவின் வடிவமாக காணப்படும் அன்பினுடைய வெளிப்பாடாக காணப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் இன்னமா அண்ணலக்கும் வீட்டுகள் எப்படி ஒரு மகனை தன்னுடைய தகப்பன் இரக்கமாக அன்பாக பார்ப்பானோ அது போன்றுதான் மனிதர்களே உங்களை பொறுத்தவரையில் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் காட்டினார் இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அன்பும் இரக்கமாக காணப்படுது அவர்கள் ஒரு நாளும் கடின சித்தப்படைத்தவர்களாக காணப்படவேன் ஒரு நாள் தன்னுடைய பேரப்பிள்ளை அசன் அவர்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வாழ்நாளிலே அவர்களை புத்தமிட்டாது என்றால் நாயம்லாஹும் அலையுசல்லம் அவர்கள் தன்னுடைய உலகத்திலே இருந்த கருணையின் காரணமாக பாசத்தின் காரணமாக தன்னுடைய பேரப்பிள்ளையை கட்டி அனைத்து புத்தமிட்டு அவர்கள் மீது அல்லாஹால இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார் மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொனிய வேண்டும் உள்ளம் நெகிழ வேண்டும் கஷ்டப்படுகின்ற துன்ப உதவி தேவைப்படுகின்ற ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த ஊற்றடுத்து அந்த இரக்கம் உள்ளத்தில் இருந்து பிரவாகித்து ஓட வேண்டும் அதுதான் பிரிக்க முடியாத பண்பாக இருக்கிறது அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அல்லாஹு தாரா உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அந்த இரக்கத்தை பாசத்தை கலட்டிவிட்டதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் அல்லாஹுடைய நிம்மதியான தொழுவிக்கின்ற பொழுது இமாம் தனக்கு பின்னால் இருப்பவர்களுடைய கவனித்த நிலையில் தான் என்பது அடையாளம் என்று சொன்ன நபி அவர்கள் அவர்கள் சொன்ன மிக பிரபலியமான இரண்டு உதாரணங்கள் இருக்கின்றன ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தாகமாக இருக்கிறது அவன் ஒரு பிணற்றிலே இறங்கி அங்கு தாகத்தை தீர்த்துவிட்டு வெளியே வருகிறான் அங்கு ஒரு நாய் தாகத்தின் காரணமாக தரையை பூமியை நக்கிக் கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த மனிதன் அந்த தன்னுடைய செருப்பை அனுப்பி பாதரட்சியை அனுப்பி நினைத்து அதனை அப்படியே வெளியே எடுத்து அதனுடைய வாயிலே புரிந்து விடுக்கிறான் அந்த நாய் தாகத்தை தீர்ந்து கொள்கிறது அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான் என்று சொன்னார் ஒரு பெண் ஒரு பூனை குட்டியை கட்டி வைத்தார் அதற்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை தானாக வெளியில் சென்று சாப்பிட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்கவும் இல்லை அந்த பெண் நரகத்தில் நுழைந்தார் என்று சொன்னார் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் முஸ்லீம்களோடு மாத்திரம்தான் இரக்கமாக இருந்தார்கள் அப்படி அல்ல மிருகசாதிகளோடு இரக்கமாக இருந்தார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு இரக்கமாக இருந்தார்கள் அவர்களுக்கு தனது கருணையை பொடிந்தார்கள் மல்லாயிரம் முன்னால் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் முஸ்லிம்கள் மீது மட்டும் என்று சொல்லவில்லை அண்ணா மனிதர்கள் அது முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அண்ணாவது ஒரு சகோதரனாக இருக்கலாம் அவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹும் தாரா இரக்கம் காட்ட மாட்டான் என்ற கருத்தை சொல்லி காட்டினார் அல்லாவுடைய நன்மையாக இஸ்லாத்தினுடைய யுத்தம் சம்பந்தமாக சொல்லுவார் இஸ்லாத்திலே யுத்தம் ஏன் செய்யப்பட்டது என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற வனங்களை சுரண்டுவதற்கும் சாமான மனிதர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு தான் சொல்வார்களே விடுவிப்பதற்கு யாரெல்லாம் பலகீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதன் அவர்களுக்கு தம்மால் ஆன உதவிகளை ஒத்தாச்சைகளை செய்வதற்குத்தான் இஸ்லாமிய ஜிஹாது என்ற கோட்பாடு இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுவதற்கும் சாமானியமான மனிதர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் தேவாலயங்களில் குண்டுகளை பொருத்திக் கொண்டு மற்றவர்களை விடுமுறை செய்வதற்கும் இஸ்லாமிய எந்த அளவுக்கென்றால் நீங்கள் நிர்பந்தமாகத்தான் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்கள் மரங்களை வெண்ட வேண்டாம் சிறுவர்களை கொலை செய்ய வேண்டாம் பெண்களை கொலை செய்ய வேண்டாம் யாரெல்லாம் ஆசிரமங்களிலும் தேவாலயங்களிலும் ாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கையை வைக்க நீங்கள் தேவாலயங்களை நீங்கள் உடைக்க வேண்டாம் முழுமையாக சேதமாக்குவது எப்படி போனாலும் வரா துங்க அந்த தேவாலயங்களுடைய உடைக்க வேண்டாம் என்று அலையூசல்ல சொல்வோம் யுத்தம் செய்வதாக இருந்தால் அந்த கருணை இருக்கிறது அந்த பாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நிழலியாக ஒரு மனிதன் தன்னுடைய நோய்காக தன்னுடைய ஒரு உறுப்பை ஆபரேஷன் செய்து அகற்றுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் அந்த உறுப்பின் மீது அவனுக்கு இரக்கம் இல்லை என்பது அல்ல அந்த உறுப்பு இருக்குமா இருந்தால் அவருடைய உடம்பெங்கும் அந்த நோய் பரவி ஏனைய உறுப்புகளையும் பாதிக்கும் என்ற காரணத்தினால் தான் அவன் நீக்குகின்றானே தவிர அதுபோன்றுதான் இஸ்லாமிய ஜிஹாஸ் என்றும் யாரெல்லாம் சமுதாயத்திலே அடங்கா பிழாரிகளாக இருந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகம் ஈடுபடுகிறார்களோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வரலாற்றிலே இந்த ஆயுதங்கள் தூக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர சிலர் நினைப்பது போன்று அது பயங்கரவாத நடவடிக்கை அல்ல ஒரு தாப்பன் தன்னுடைய மகனுக்கு கஷ்டப்பான ஒரு மருந்தை கொடுக்கிறான் ஏன் கொடுக்கிறான் அந்த பிள்ளைக்கு அந்த நோய் சுகமாகட்டும் என்ற நோக்கத்தோடு இரக்கமின்மையின் காரணமாக அல்லாத்திலே சில குற்றவியல் தண்டனைகள் பற்றி பேசப்படுகிறது அவை கொடூரமானவை என்று சொல்லப்படுகின்றன நிச்சயமாக அப்படி அல்ல ஏன் சமுதாயத்திலே இருக்கின்ற நன் மக்களை இந்த குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கின்றனவே தவிர சாமானிய மக்களை அழிப்பதற்கோ ஒலிப்பதற்கோ அல்ல என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள நன்றியாகிறேன் உலகமெங்கும் இஸ்லாமிய படைகள் சென்றன என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அவைகள் சென்ற சந்தர்ப்பங்களிலாம் அந்த பிரதேசங்களில் இருப்பவர்கள் வரவேற்றார்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இஸ்லாத்திலே தீர்ந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே தவிர ஆயுத முனையில் இஸ்லாம் பரப்பப்படவில்லை இதோ இந்தியாவும் இஸ்லாம் வருகிறது அதனை பற்றி சுவாமி விவேகானந்தா அவர்கள் இந்தியாவின் பணிக்கு இளைஞர்களே வருகை எனப்படக்கூடிய ஒரு நூலிலே அழகாக சுட்டிக்காட்டுகிறார் இந்தியா எப்படிப்பட்டது அந்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் விமோசனம் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அன்பும் ஆதரவும் இந்தியாவுக்கு வழங்க முடியாமல் இருந்ததன் இஸ்லாமியர்கள் அங்கு வெற்றி பெற்றார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் முகம்மது இந்தியாவுக்கு வந்த கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கு ஏழைகளுக்கு அதிக மோட்சமாக அது அமைந்தது ஆங்கிலத்திலே அவர்கள் செல்வேஷன் என்று சொல்கிறார் அதனால்தான் இருந்த ஐந்தில் ஒரு பகுதியினர் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் வாழும் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் நெருப்பும் தான் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தின என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பைத்தியகாரத்தன்தான் என்ற கருத்தை சுவாமி விவேகானந்தா அவர் அதாவது இந்து சமூகத்தைச் சேர்ந்த முக்கியமான ஒரு சிந்தனையாளர் அவர்கள் கூட கருத்தை ஏற்றுக்கொண்டார் எனவே இஸ்லாம் ஒரு நாட்டுக்கு வருகின்ற பொழுதுவாதிகள் இந்த நாடுகளுக்கு சென்று மக்களுடைய இரந்தங்களை குடித்து அந்த வளங்களையெல்லாம் சுரண்டி அங்கிருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை எல்லாம் கொலை செய்கின்ற நிலை காணப்பட்டது அப்படியான நிலையிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இஸ்லாமிய படையணிகள் இருக்கவில்லை என்பதை காட்டுகிறது அல்லாவுடைய நிலையாகவே நாங்கள் சொல்ல வருவது இஸ்லாது ஒவ்வொரு நடவடிக்கை அதை யுத்தம் செய்வதாக இருந்தார்கள் அதனுடைய குற்றவியல் சட்டங்களாக இருந்தார்கள் இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பின்னால் இருப்பது இரக்கமும் அக்கறையும் பாசமும் என்ற கருத்தை நாங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நிலவடியாகவே நாம் இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் இந்த ரஜன்ஸ்வத்தி ஒரு முறை மனிதர் வந்து சொல்லுகிறார் யாரோ என்னுடைய உள்ளம் கடுமையாக இருக்கிறது கொடூரமாக இருக்கிறது மிகவும் நெருங்கிய நிலையில் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆரணி நபி அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார் மக்கள் சொல்லுகிறார்கள் தலையைகிறார்கள் தன்மை அப்படியே நாங்கள் வருவோம் நாம் எமது சமுதாயத்திலே ஏழ்மையை பார்த்தோம் அறிவீனத்தை பார்த்தோம் அடக்குமுறையை பார்த்தோம் எத்தனையோ பேர் தங்களுடைய அடிப்படையான தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ளாமல் கண்ணீரம் கம்பலையுமாக மிகப்பெரிய கவலைகளோடு இருக்கிறார்கள் ஆனால் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற ஆடம்பரத்தோடு வாழ்கிறார் வீடுமுறையும் திருமணங்களுக்காக வீடுகளை கட்டுவதற்காக வாகனங்களை வாங்குவதற்காக இது எதனுடைய அடையாளம் உள்ளம் கொபூரமாக இருக்கிறது கல் நெஞ்சமாக இருக்கிறது இவருடைய உள்ளங்கள் நெகிழவில்லை இங்கு அல்லாஹு தாலா எதிர்பார்த்த ரஹ்மெண்ட் அன்பு அந்த அந்த என்பது அங்கு காணப்படவில்லை என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது நேரடியாக ஒரு வேலையை பார்த்து உள்ள நோயாளியை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்வதிலே எமது உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் ஆடசாலைக்கு போவதற்கு வசதி இல்லாமல் ஒரு குழந்தை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சம்பாத்தை வாங்கி கொடுப்பதற்கும் அதற்கென்று ஒரு நிவாரணத்தை கொடுப்பதற்கும் எமது உள்ளம் இடம் தரவில்லை என்றால் நாங்கள் அலிவசல்லம் அவர்களை நபியாக பின்பற்றுகிறோம் ரஹ்மானை அல்லாவாக ஏற்றிருக்கிறோம் என்று வாதித்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய நேரடியாக இமாம் அவர்கள் தன்னுடைய சொல்லுகின்ற உதாரணத்தை இந்த சந்தர்ப்பத்திலே கடைசியாக ஞாபகப்படுத்த உங்களுக்கு தெரியும் இருந்தார் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் வந்து தயாராக என்னிடத்திலே இரண்டாயிரம் திருகங்கள் காணப்படுகின்றன அப்போது ஹாரின் கபியாகுதாரானோ அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அந்த ஹஜ்ஜை நீங்கள் அந்த கடமையான அவர்கள் முதலாவது ஆக வேண்டி போவதற்குத்தான் இந்த அபிப்பிராயம் கேட்டு வந்திருக்கிறார் நீங்கள் ஹஜ்ஜின் மூலமாக இரணை நாடுகிறீர்கள் அல்லாவை திருப்திப்படுத்த நாடுகின்றேன் நீங்கள் அல்லாஹாவை திருப்திப்படுத்தத்தான் விரும்புகிறீர்களாக இருந்தால் வீட்டில் இருந்து அழைந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இரண்டு ஆயிரம் திருகங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு கடனாளியுடைய கடனை நீங்கள் தீர்த்து கொடுக்க முடியுமா இருந்தார் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தார் குடும்ப சுமையை சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியுமா உங்களால் கவனிக்க முடியுமா அது சிறப்பானதாக இருக்கும் என்று அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்திலே அந்த மனித அந்த வந்த மனிதன் சொல்லுகிறார் இது நான் சொல்லுகின்ற கருத்தல்ல இமாம் தன்னுடைய ஐயாவிலே சொல்லுகின்ற கருத்து அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் அந்த ஹஜ்ஜியை செய்வதற்கு நான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான ஒரு கருத்து வத்தரா எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து செல்வன்களை வியாபாரம் செய்கின்ற பொழுதும் பொய் சொல்லி அல்லது ஏமாற்றி அந்த பணத்தை செலவு செய்ய சொல்லும் எனவே நீ சென்று வரலாம் என்று அழைத்து விடுகிறார் அதாவது உடனடியாக இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மண்ணினுடைய உள்ளத்திலே இலக்கம் இருக்குமா இருந்தால் பாசல் இருக்குமா அல்லாஹாலாவை திருப்திப்படுத்துகின்ற அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற சக மனிதர்களையும் அவன் கவனிக்க வேண்டும் தன்னுடைய தாய் மகன் தன்னுடைய குற்றார் உறவினர்கள் தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஏழைகள் கஷ்டப்படுபவர்கள் உதவிக்கு பாத்திரமானவர்கள் இவர்களை கவனிப்பது இந்த ரங்கத்துடைய பாட்பட்டதாக இருக்கும் வல்லநாயன் அனைவருடைய உள்ளத்திலும் அந்த இரக்கத்தையும் பாசத்தையும் உற்பத்தி செய்து தருவானாக வியாபாரிகளுடைய பாவங்களை மன்னித்து வருவாயாக நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ திரும்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ ஆதரவாக இருப்பாயாக அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மேலான அந்த மனப்பாங்கை எம் அனைவருக்கும் நசிவாக்குவாயாக மோத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உயரமான கடிமாவை முடிந்தவர்களாக எங்களுடைய தாய் தரப்பார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை உன்னை மன்னித்து வருவாயா உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கண்கு சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான பாக்கியத்தை அனைவருக்கும்